ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك لا منه ونشهد أن سيدنا ومولانا محمداً عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تَتَنَزَّلُ عَلَيْهِمُ الْمَلَائِكَةُ تَتَنَزَّلُ عَلَيْهِمُ الْمَلَائِكَةُ اللَّهُ تَحَفُّ وَلا تَحْزَنُوا وَأَبْشِرُوا بِالْجَنَّةِ الَّتِي كُنتُمْ تُوعَدُونَ نَحْنُ أَوْلِيَاؤُكُمْ فِي الْحَيَاةِ الدُّنْيَا وَفِي الْآخِرَةِ وَلَكُمْ فِيهَا مَا تَشْتَهِي أَنفُسُكُمْ وَلَكُمْ فِيهَا مَا تَدَّعُونَ نُزُلًا مِّن رَّحِيمٍ وَقَالَ النَّبِيُّ صلى الله عليه وسلم مَن خافَ أدلاجَ وَمَن نَدَلَ جَبَلَ غَلَّ الْمُنْزِلِ ألا إِنَّ قِلْعَةَ اللَّهِ غَالِيًا அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் வசல்லம் அவர்களுடைய வாழ்க்க வழிமுறை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூனான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகும் புனிதமான ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்க கூடிய அல்லாஹுடைய நல்லே எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹா எந்த விடயங்களை செய்யமாறு ஏற்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதால் அல்லாஹா தடுத்திருக்கிறானோ அவைகளை விற்றும் நூற்றுக்கு நூறு மற்றும் இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வத்திய செய்கின்றேன் கண்ணியத்துக்கு சகோதரர்களின் சுன்னத்துக்களின் நின்றும் ஒரு முக்கியமான ஒரு சுன்னத்து தான் அல்லாஹுடைய வழிமுறைகளின் நின்றும் ஒரு முக்கியமான ஒரு வழிமுறை ஒரு மனிதன் அல்லஹ ரசூல மௌத்துக்கு பின்னால் பத்தி ஈமான் கொண்டதுக்கு நிச்சயமாக அல்லாஹாக்கு சுகும் சோதிச்சு பார்த்தேசி இருவாங்க எனவே இது அப்படி அழமினுடைய சுண்ணத்தில் நின்றும் உள்ளது இது இந்த காலத்துல மாத்திரம் அல்ல ஆயிரத்தி வருடங்களுக்கு முன்னால கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை முகம்மது அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மாத்திரம் அல்ல அந்த நபி முஹமது அவர்களுக்கு முந்தினத்தார்களை பார்த்தாலும் நாங்க முகம் கொடுக்கிறது ஆக முக்கியமான ஒரு விஷயம் நாங்க இப்ப என்ன பார்க்கணும் என்ற நன்றி சொல்லலாகோலே இவசல்ல அவர்களுடைய காலத்துல அந்த சோதனைகள் நிலைமைகள் வரக்கூடிய நேரத்துல அந்த சகாபாக்கள் எந்த முறையில நடந்து கொண்டாங்க அந்த சஹாபாக்களை நபி சலாஹி வல்லம் அவர்கள் எந்த முறையில வழிநடத்தினாங்க என்பதை நாங்க பார்ப்போம் கணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களை சில சந்தர்ப்பங்கள்ல எங்களோட உள்ளத்துல தாங்க முடியாத சில நிலைப்பாட்டுகள் அல்லாஹா சுனத்துல உண்டாக்குவார் ஆனாலும் ரொம்ப ஆலமின்னு எதிர்பார்க்கறது என்ன அந்த ஒவ்வொரு நிலைமையிலையும் இந்த மனிதன் சுன்னா சொல்லக்கூடிய அமைப்பில் அந்த மனிதன் நடக்க வேண்டும் என்பதை தான் நல்லா எதிர்பார்ப்போம் அததான் குரான் எந்த விதமான சோதனையும் இல்லாம அவர்களை நாங்க சும்மா விட்டுடுவோம் என்பதாக அவர்கள் நினைக்கிறாங்களா என்பத அல்லாஹு குரான்ல கேட்கிறார் எனவே அல்லாஹ் எங்களைய சோதிக்காம சும்மா விட போறது இல்ல என்பத பிரபுல் ஆலமீனே குரான்ல தெளிவாகவே செல்கிறான் அது மட்டும் அல்ல அந்த சோதனையும் சோதிப்போம் அது மட்டும் இல்ல உங்களுக்கு காதால கேட்கறதுக்கு விருப்பம் இல்லாத சில விதயங்களை கேட்க வச்சியும் நாங்க உங்களை சோதிப்போம் என்பதை அல்லாஹ் சொல்றான் அல்லஹக்கூடியவர்கள் குரான திட்டக்கூடியவர்கள் முஸ்லிம்கள முஸ்லிம்களை கேவலப்படுத்தக்கூடியவர்கள் இந்த வார்த்தைகள் உங்களோட காதால நாங்க கேட்க வைப்போம் என்பதாக அல்லாஹ் செல்றான் கணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்கள் இவ்வளவு வார்த்தைகளையும் அல்ல கேட்க வைக்கிறான் எங்களோட பொருட்கள் எங்களோட உயிர்கள் அல்லா சோதிப்பான் என்பதாக சொல்லியும் என்ன செல்றான் என்றம் சொல்லுங்களை நண்பர்களை சில நேரத்துக்கு இந்த பொறுமை என்ற வார்த்தை செல்லக்கூடிய நேரத்திலே கோபம் வரலாம் பொறுமை என்று சொல்றது எவ்வளவுதான் நாங்க செய்ய கணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களை நாங்கள் ஒரு நாளும் மறந்துடக் கூடாது ஒரு நாட்டுல ஒரு மைனாரிட்டியா இருந்து கொண்டிருக்கிறோம் மக்கள சஹாபாக்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் அம்மா யாசிர் ரபி அல்லாஹுட குடும்பத்துக்கே ஒரு சோதனை வாப்பக்கு சோதனை உம்மக்கு சோதனை பிள்ளைக்கு சோதனை அதுக்கு பக்கத்தால நபிஹல்ல நடந்து கொண்டே போறாங்க கண்ணால இந்த பாக்குறீங்களுக்கு அவர்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன நீங்க பொறுமையோடு மேல் மட்டங்கள் குறைசிகள் முஸ்லிம்களோட பேச்சுவார்த்தைகள் செஞ்சு கொண்டே இருந்தாங்க உங்களோட கைகளை சொல்லிக் கொண்டே இருந்த கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எந்த அளவுக்கு அந்த மக்கள் இருக்கக்கூடிய சில சகாபாக்களுக்கு சென்னாங்க நீங்க குடும்பங்களோட நீங்க என்பதா இத்தியோப்பியாவுக்கு நீங்க ஹிஜிர மக்களை விட்டுட்டு பேசிடுங்க என்பதா நான் என்ன சொல்ல வரேன் என்றா முதலாவது ஹிஜ்ரத் அபிசீனியாவுக்கு போறாங்க அந்த அபிசீனியாவுக்கு பேசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறாங்க அங்க உள்ள நஜா மன்னன் அவர் ஒரு கிறிஸ்டியனாக இருந்தார் வந்த அந்த முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு குடுத்துட்டார் இந்த நேரத்திலையும் இந்த முஸ்லிம்கள் நிம்மதியாக இருக்க கூடாது என்பதற்காக வேண்டி மக்கள் விசமூற்றத்துக்காகவே இந்த முஸ்லிம்களை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நான் என்ன சம்பவம் சொல்ல வரேன் என்றா போனது ஒரு சாதாரண ஆள் அல்ல அந்த போன ஒருவர் தான் அம்ரிபனுல் ஆப் பிற்காலத்துல அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு சகாபியாக இருந்தார் ஒரு பயங்கரமான சூழ்ச்சி செய்யக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தார் அவர்தான் அந்த இத்தியோபியாவுக்கு பேசு அந்த நச்சாஷி மன்னனுக்கு முஸ்லிம்களுக்கு எதிராக பேசக்கூடியவர் என்பதை நீங்க மறந்துடுவார் கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை பேசு என்ன செல்றாங்கன்றா எங்கட நாட்டுல இருந்து உங்களோட நாட்டுக்கு ஒரு கூட்டம் வந்திருக்கிறாங்க அவங்க எங்கட மார்க்கத்தில் உள்ளவங்க மார்க்கத்தை விட்டுட்டு வந்துட்டாங்க அவங்களுக்கு எந்த கேள்வி கணக்கும் நீங்க கேட்க வானும் சத்தம் எங்களுக்கு தந்துடுங்க நாங்க அவங்கள கொண்டு போறோம் இங்க மட்டும் அவங்கள வச்சிட வாணாம் என்பதாக உங்களுக்கு நாங்க ஹதியா கொண்டாந்திருக்கிறோம் கிப்ட் கொண்டாந்து இருக்கிறோம் பரிசுகள் எல்லாமே கொடுத்துட்டாங்க ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை நஜாஷி மன்னன் என்ன சொல்லிட்டார் என்றா இவங்க கிட்ட எந்த விசாரணையும் இல்லாம ஏண்ட பாதுகாப்பு கட்சியில உள்ளவர்களை நான் சும்மா விட மாட்டேன் என்பதா நான் விசாரித்தே தான் தீருவேன் தவறான கருத்துக்கள் இந்த முஸ்லிம்களை பத்தி போடப்பட்டுச்சு இந்த நேரத்துல ஒரு விசாரணை நடக்குது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே முஸ்லிம்கள் அந்த அபிசீனியால ஒற்றுமையா முஸ்லிம்கள் ஒத்துமையா அந்த நேரத்தில் அவங்க பேச்சுவார்த்தை நடக்குது முஸ்லிம்களுக்கு மத்தியில் நாங்கள் என்ன செஞ்சுக்கொள்வோம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அந்த நேரத்தில் இருபத்தி சொச்சம் வயது உள்ள ஒரு வாலிபரும் இருக்கிறார் குடும்பங்களோட சிலர்கள் பேசுறாங்க மஷூரா பண்றாங்க யாரு பேசுறது ஜாஃபரீபுன் அபி சாலிப் ரதி அல்லாஹூ அணுதான் அரசருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுவாங்க கணியத்துக்குரிய சகோதரர்களின் முடிவு செஞ்சு கணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே அவர்கள் அழகான அமைப்புல சுஜூத் செய்யாம அவர்களை வரவேற்க கூடிய அமைப்புல அவங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய அமைப்புல ஜாஃபர் ரத்தி அல்லாஹ் சில வார்த்தைகளை சொல்லிட்டு உள்ளு போறாங்க போனுடனே அந்த குழப்பம்தான் என்ற அவங்க மருவ விஷத்தை போட்டா பாருங்க உங்களுக்கு சுஜித் செய்யாம கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்கள் முதல் கேள்வியே இத பத்திதான் ஏன் நீங்க எங்க கால புலாமிருக்கிறீங்க கணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே ஜாகிபுரம் உட்பட சகாபாக்கள் அழகான அமைப்புல விளங்கப்படுத்துறாங்க நாங்க அல்லாவை தவிர யாருக்குமே சுஜித் செய்ய மாட்டோம் அது எங்களுடைய நபியாக இருந்தாலும் சரி எங்களுடைய வாப்பாக இருந்தாலும் சரி இந்த விஷயத்தை விளங்கப்படுத்தோன்னே நஜாஷி மன்னன் ஏற்றுக்கொண்டுட்டான் நம்ம சிறுக்கு அப்புறம் செய்யறதுக்கு தயார் இல்லை அதுக்கு பின்னாடிக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஜாஃபரீபின் அழகான அமைப்பில இஸ்லாம்க்கு விளங்கப்படுத்துறாரு உங்களோட அந்த இறங்கின குரான்னு செல்றீங்களே அதுல சில வார்த்தைகளை ஓதி காட்டுங்களே என்று சென்ற நேரத்துல சூரத்து மரியாம ஜாஃபரீபுன் ஓதி காட்டுறாங்க அந்த மஜ்ரிஸிலிருந்து எல்லாம் கிறிஸ்டியன் அவர்களுடைய கண்ணால கண்ணீரோடுறதுக்கு ஆரம்பிச்சு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை அம்ரிபுல் ஆஸ் யோசிக்கிறார் அட்டை நாங்க வந்ததே குழப்பறதுக்கு பார்த்தா இந்த அரசர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் மாறிட்டேன் அதுக்கு பின்னால் அரசர் சொன்னார் இவர்கள் எந்த புறான் ஓதுறாங்களோ அதே மாதிரி தான் எங்க பைபிள்லையும் இருக்கிறது எனவே இவர்களுடைய விஷயத்துல நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம் அப்படியே விட்டுட்டா ஆனா அம்ரிபுல் ஆஸ் போகக்கூடிய நேரத்துல சும்மா போகல அவர் ஒரு வார்த்தா ஒரு சபதம் எடுக்கிறார் நாளைக்கு நான் வந்து ஒரு குழப்பத்தை உண்டா காட்டி இந்த நியத்தோடு தான் வெளியே போறார் அடுத்த நாள் வந்து நஜாசி மன்னனுக்கு வந்து செல்றாரு ஐசா அலை சலாசுலாம் அவர்களை பத்தி உங்களுடைய கொள்கைக்கும் இவர்களுடைய கொள்கைக்கும் மத்தியில வித்தியாசம் இருக்குது இவங்க உங்களே போல நம்ப கூடியவர்கள் அல்ல என்பதாக சென்றார் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே மறுவ விசாரணை இந்த நேரத்திலையும் அழகான அமைப்புல விளங்கப்படுத்துறாங்க செல்லக்கூடியது இவங்க மஷ்வரம் பண்றாங்க நாங்க போய் ஒன்றும் சொல்ல தேவையில்ல பொறான்ல உள்ளதுல நா சொல்லுவோம் இந்த விஷயத்த சென்னத்துக்கு பின்னால அந்த நஜ்ஜாசி மன்னன் என்ன செய்றார் என்றா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை அவரும் ஒரு புஸ்தம் கொண்டு எடுத்துட்டு செல்றாரு இவங்க சொல்லக்கூடிய முறையிலதான் எங்களோட புஸ்தங்கள்ல பிரிக்கிறேன் கடைசியாக கொடுத்தாக்கள் எல்லாம் திருக்கி கொடுத்துடமாட்டோம் எங்களை ஆட்சிக்கு கீழே அடிக்கட்டும் என்பதாக என்றார் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இவர்களுக்கும் ஒரு சோதனை வந்திச்சா இல்லையா இஸ்லாத்தை பத்தி தவறான எண்ணங்கள் போடப்பட்டிச்சா இல்லையா அவங்க நாட்டு வேறொரு நாட்டுக்கு போனாலும் அங்கேயும் நிம்மதியாக இருக்க உதாம இருந்தாங்களா இல்லையா இந்த நேரத்திலையும் முஸ்லிம்கள் ஒத்துமையாக இருந்து அந்த நிலைப்பாட்டை முகம் கொடுத்தாங்களா இல்லையா கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை வல்லாஹ் நான் செல்றேன் எங்களோட நாட்டிலையும் இப்ப நடந்திருக்கக்கூடிய நிலைமைய பார்த்தா இதே மாதிரி தான் பலருதல் அது ஆர்மியாக இருக்கலாம் நேவியாக இருக்கலாம் போலீஸாக இருக்கலாம் எஸ்டிஎஃப் இருக்கலாம் கவர்மெண்ட்ஸாக இருக்கலாம் டாக்டர் மார்களாக இருக்கலாம் மினிஸ்டர் மார்களாக இருக்கலாம் கணியத்துக்குரிய நண்பர்கள் இஸ்லாத்தை பத்தி இப்ப கேள்வி கேட்கலாம் அமைப்பு போராண பத்தி சந்தேகம் இருக்குது உங்க மார்க்கத்தை பத்தி சந்தேகம் இருக்குது எங்களுக்கு வந்து தெளிவு தாங்க என்பதா ஒரு மூணு மணிக்கு வீட்டுக்குள்ள போனா ஒரு ஒரு ஆறு ஒரு அவர் நினைச்சிட்டோம் ஆனா எந்த அளவுக்கு என்ன எங்களுக்கு இப்பாருக்கும் ஏற்பாடு அவர்களுடைய சந்தேகங்கள் எல்லாமே பேசிட்டு அவர்களும் குரானை வெச்சு கொண்டு தயாரா இருக்கிறாங்க எங்களுக்கு கேள்வி கேட்க கவலைக்குரிய விஷயம் நாங்க பேச சரியான குரானை கொடுக்கல ஆவியானியுடைய குரான் அவர்களுடைய கை வரை சொல்றாங்க இது அவர குரான் தானே இதை பார்த்துதான் நாங்க உங்களுக்கு எதிராக பேசுறோம் நீங்க என்னமோ வேற வேற விளக்கங்களை தாரீங்களே இல்ல இதுதான் ஜம்யாவால தயாரிக்கப்பட்ட புரான் இந்த ஆயத்துகளுக்கு விளக்கம் இப்படி அல்ல இதுக்குரிய நிலைப்பாட்டை நீங்க பார்க்கணும் எந்த இடத்துல இறங்கிச்சு என்பதாக எந்த அளவுக்கும் அவர்களுக்கு தெரியாது அந்த வசனங்களை பார்த்து ஜிஹாதுடைய வசனங்களை பார்த்து செல்றாங்க என்னதான் இருந்தாலும் முகம்மது அலி வசல்லம் இது புரானில் எதுதான் இருக்கின்றே என்பதாக செல்றாங்க அதுக்கு குறவுதான் அவர்களுடைய கருத்து கொரான் எழுதினது நவியவர்கள் என்று அது கூட தெரியாம இருக்கிறாங்க இந்த நாட்டில் ஆயிரம் வருதங்களுக்கு மேல் இருக்கிறோம் கொரான் என்றா என்னென்றதே நாங்க அவங்களுக்கு சொல்லிவிட்டேன் அதுக்குப் புறம் குரான் நபியுடைய வார்த்தை அல்ல நபி உம்மி எழுத தெரியாது வார்த்தைக்க தெரியாது இருபத்தி மூணு வருடங்களாக இது நபி அவர்களுக்கு இறங்கின வார்த்தைகள் எப்படி புத்தா என்று வரக்கூடிய நேரத்தில் வருடங்களுக்கு பின்னால நீங்க திருப்பிட்ட கையை எழுதினீங்களோ இது நபி அவங்க அடுத்த வருடம் அந்த யமாமா யுத்தத்துக்கு பின்னால சஹாபாக்கள் ஒன்று சேர்த்தாங்க குரான இதுல என்ன விதமான தவறும் இல்ல சொன்னதுக்குப் புறம் அவரே செல்றாரு இதுக்குப் புறம் குரானுடைய விஷயத்துல நான் ஒன்றுமே தவறாக பேச மாட்டேன் என்று கணியத்துக்குரிய சகோதரர்களின் அவர்களுடைய நடத்தைகளை பத்தி எவ்வளவு சந்தேகமா இருக்கு கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை நாங்க விரும்பியோ விரும்பவில்லையோ இந்த நிலைமையை நாங்க முகம் கொடுக்க தானோ பத்தி நச்சு கருத்துக்கள் போடப்பட்டு தான் இருக்குது எப்படி சகாபாக்கள் இதுக்கு முயற்சி செஞ்சாங்களோ கிட்டத்தட்ட இருநூறு போலீஸ் ஆபிசர் எஸ்கிஎஸ் அவங்களும் இருந்தாங்க எங்களுக்கு இஸ்லாத்தை பத்தி வழங்கப்படுத்துங்க இன்றைக்கு ஒரு இருநூறு போலீஸ் ஆபிசர் நாராயம்பு வாங்க எங்களுக்கு இஸ்லாத்தை பத்திங்க ஏன் எங்களுக்கு தவறான எண்ணங்கள் உங்களை பற்றி போடப்பட்டிருக்கிறது என்பதா கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே ஏதோ அமைப்புல நாங்க மார்க்கம் என்ற அமைப்புல முன்னேற்றம் அணைஞ்சிருப்போம் இந்த நாட்டில் பள்ளிகள் கூம்தான் எங்க ஆடைகள் மாறிக்கும்ான் பெண்கள் முகத்தை மூடினாங்க தான் ஆண்கள் தோப்புக்கு ஜுப்பவுக்கு இறங்கினாங்க தான் நாங்க மார்க்கம் என்ற அமைப்புல எவ்வளவு அமல்வாத கூடி இருப்போம் தான் ஆனா யோசிங்க எதுவரை காட்டியும் அவர்களுக்கு தெளிவு கொடுக்காம நாங்க முன்னேற்றம் அடைஞ்சு கொண்டே போவோமோ அவர்களுடைய உள்ளத்துல பயம் வருமே தவிர சந்தேகம் வருமே தவிர ஒரு நாளும் நல்லெண்ணம் வராது என்பது விளங்கிப்போம் நாங்க ஆளால் ஆரம்பிச்சுட்டோம் நாங்க இஸ்லாமிக் பேங்கிங் என்று ஆரம்பிக்கிறோம் நாங்க மதுர சாக்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு மஹல்ல பள்ளி பள்ளியாக வைக்கிறோம் அவர்களுடைய மார்க்கங்கள் அப்படி இல்ல அது இல்லாமல் நாங்களும் தெளிவுகள் கொடுக்காம முன்னேற்றம் அடையக்கூடிய நேரத்துல சும்மையோசிங்க மனிதன் என்ற அமைப்பு அவரோட உள்ளத்துல சந்தேகங்கள் வரதான் சரி எனவே லோக்கல் இந்த நாடு என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய உள்ளத்துல ஒரு சந்தேகம் வந்திருக்கிறது சாதாரணம் மறந்துட வானம் இது நடக்குது எனவே நோக்கம் வெளிநாட்டில் இருந்து கொண்டதா எனவே நபி சொல்லு வலி வசல்லம் அவர்களுடைய காலத்திலையும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இன்னொரு கட்டம் மதீனாவுக்கு போனதுக்கு பின்னால வந்த சோதனை இருக்குதே அது இன்டர்நேஷனல் லெவல்ல வந்த சோதனையாக தான் இருக்கு அல்ல எனவே ஹந்தக்கெண்டு வரக்கூடிய நேரத்துல அந்த ஹந்தக்குடியுத்த நேரத்துல யகுதிகள் நசராக்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து முஷ்ரிக்கள் மஜூசிகள் உள்ளுக்குள்ள முனாபிகூன்களும் சேர்ந்துதான் இஸ்லா தலிக்கிறதுக்கு பார்க்கிறார் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்கள் அதுக்கும் நபி சொல்லு அலி வசல்லம் முகம் கொடுத்தாங்களா இல்லையா அது பயங்கரமான ஒரு நிலைப்பாடு எங்களுக்கு யுத்தம் செய்ய முடியாது ஏன்னா அது ஒரு பயங்கரமான ஒரு கூட்டம் ஒன்று வரப்போகுது எனவே அந்த நேரத்துல வாழ தூக்கல்ல நபி அவங்க புளி தோன்றதுக்கு தான் முடிவு செஞ்சாங்க ஏன்னா அவங்க உள்ளுக்கு வர அமரிக்கிறதுக்காகவே கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை செல வீரர்கள் மாதிரி நாங்க பேசலாம் அடிப்போம் நுறுப்புவோம் என்று ஆனா மறந்துடக் கூடாது இந்த நேரத்துல இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுவதோ அந்த முறையில தான் நாங்க நடந்து கொள்வோம் சில நேரங்களில் சில காலத்தை காட்டலாம் ஆனா முழு நாட்டிலும் இருக்கக்கூடிய விஷயங்களை முன்வைத்து செயல்களை செய்யறதாக முக்கியம் எனவே எங்களுக்கு ஏதோ ஒரு அமைப்புல தாக்குற சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் அவர்களுக்குரிய சரியான தெளிவுகளை நாங்க கொடுக்கறதே ஏன் நான் செல்றேன் என்றான் அந்நிய மக்களோட பொழுங்குறதுல எந்த புறப்பாடும் செய்யவா நம் ஒல்லாகி செல்றேன் இந்த நாட்டில் உள்ள அதிகமான பௌத்த மக்கள் அவர்கள் எல்லாம் நல்லவர்கள் தான் அவர்களுடைய உள்ளத்தில் இப்படி ஒரு சந்தேகம் போடப்பட்டிருக்கிறது நாங்க அவர்களோட குழுக்கள் வாங்கல் செய்யறது ஆட்டல போரண்டு ஆட்டல ஏற்றி கொண்டு போகக்கூடிய நேரத்தில் இஸ்லாத்தை பத்தி விளங்கப்படுத்துறது அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் இல்லாமக்கிறது டிஃபென்ஸ் இருந்து வந்து சில ஆண்கள் பெண்கள் ஜம்மியால உட்கார்ந்து சரியா என்ற என்னன்றதை கேட்க நாங்க சரியாவிலதுக்கு பின்னால் அவங்க சொல்றாங்க மௌலிக்குமா கீரமான தராக நாங்க சொல்றதுக்கு கோவிச்சு கொலவான முழுமையானரியா என்றா ஒரு பெரிய ஒரு பூதம் மாதிரி தான் இருந்துச்சு நீங்க விளங்க படுத்ததுக்கு எங்களுக்கு தெளிவு வருவது என்பதாக போகக்கூடாது ஏன் இப்படி செய்யக்கூடாது முழு நாட்களையும் தவறாக தான் விளங்குறாங்க சகோதரர்களே நண்பர்களே நாங்க இந்த நேரத்துல என்ன செய்யணும் என்றா எங்களுக்கு மத்திய சண்டை பிடிக்கிறத விட்டு நாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை மாட்டி கொடுக்கறத விட்டு எப்ப எங்களுக்கு ஒரு ஒத்துமை வரும்மோ அந்த ஒத்துமையா இருந்து கொண்டுதான் நாங்க இந்த பிரச்சனைக்கு முகம் கொடுக்கணும் எப்ப எங்களுக்குட்ட பிரிவினைகள் உண்டாகுமோ எங்களுக்குட்ட நாங்க எங்களுக்கு மத்தியில சண்டை பிடிப்போமோ ஒரு நாளும் இந்த நிலைமையிலிருந்து எங்களுக்கு வெளியே வர அந்த நேரத்திலையும் நாங்க என்ன யார் யாரெல்லாம் சண்டை பிடிக்க வாராங்களோ மாட்டி கொடுக்கிறாங்களோ அவர்களையும் அணுக பார்க்கணும் எங்களோட சேர்த்துக்கொள்ள பார்க்கணும் அவர்களையும் ஒதுக்கிறது எங்களுடைய அவர்களையும் சேர்த்து இந்த பயணத்தை செய்தது முக்கியம் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே நான் என்ன செல்ல வாரேன் என்றா பேசு பேசினது வந்து அம்ரிபுல் ஆ அந்த அம்ருபுல் ஆ எவ்வளவு பயங்கரமான விரோதியாக இருந்தார் சாதாரண விரோதி அல்ல இந்த காலத்தில் உள்ள விரோதத்துவம் என்ன அந்த காலத்தில் ஆங்கிரபுணர் செஞ்ச விரோதத்துவம் இருக்கிறதே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்கள் அபு சுபியானோட சேர்ந்து ஹிஜ்ரத் செஞ்சவர்களுக்கு விரோதத்துவம் காட்டினது மட்டுமல்ல மக்கள் உள்ள முஸ்லிம்களுக்கு பதினோரு வருடங்கள் அணியாக செஞ்சு கொண்டிருந்தான் அதுக்கப்புறம் மக்கள் இருந்து மதகு போனோம் இந்த தொல்லையை தாங்க இல்லாம ஆனா அவ்வளோ விரோதத்துவம் காட்டினவர் எனவே யாரெல்லாம் எதிராக பேசுறாங்களோ அது மினிஸ்டர் மார்களாக போலீஸ் ஆபிசராக இருக்கலாம் யாரா ஹெரிக்கலாம் யாரோட நாங்க குரோதம் பைரம் வர்களாக மாறக்கூடாது அவர்களுக்கும் நாங்க செய்ய வேண்டும் போன்றவர்கள் அவர்கள் அதுக்கு பின்னால் உதய்பியா இஸ்லாத்துக் கொள்ளவாரா ஹாலிதுல முஸ்லிம்களுடைய தோல்விக்கு காரணமாக இருந்தவர் முஸ்லிம்கள் எழுபது பேர் ஷஹீதாக காரணமாக இருந்தவர் ஆனா உதய்பியாக்கு பின்னால அவரும் இஸ்லாத்துக் கொள்ளவாரா நண்பர்களேபியா உடன்படிக்கைக்கும் காரணமாக இருந்தவர் முஸ்லிம்களுக்கு சார்பில்லாத ஒரு உடன்படிக்கையாக இருந்தது ஆனாலும் மக்களுடைய வெற்றிக்கு பின்னால அவரும் இஸ்லாத்துக்குள்ள வாராரா இல்லையா அதுக்கு முன்னாலே அவருடைய மகள நவியவங்க திருமணம் முடிச்சிட்டாங்க எனவே எங்களுடைய உள்ளங்கள் விசாதமாக இருக்க வேண்டும் இந்த மக்கள் தெரியாம எங்களுக்காக வேண்டி இவ்வளவு எதிர்ப்புகள் காட்டுறாங்க இந்த நேரத்துல பல சூழ்ச்சிகள் பின்னு கிடைக்கும் என்ன என்று தெரியாம எங்களோட விரோதத்துவம் காட்டுறாங்க அவர்களுக்கு நாங்கள் அகலாக்க நடந்து கொள்வோம் அந்த நேரத்தில் அல்லாஹாத்தல் அவர்களுடைய உள்ளங்கள்ல மாற்றங்கள் உருவாக்குவார் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்கள் இதுல ஆக முக்கியம் என்ன எங்களுக்கு மத்தியில ஒத்துமா ஆக முக்கியம் இரண்டாவது கவலைக்குரிய விஷயம் இவர்களுக்கு பதில் கொடுக்கக்கூடிய விஷயத்துல தெளிவுகள் கொடுக்கக்கூடிய விஷயத்துல முஸ்லிம்கள் ஆகிய நாங்களே தெளிவில்லாம இருக்கிறது தான் கவலைக்குரிய விஷயம் குரான் என்று வரக்கூடிய நேரத்தில் சில நேரங்களில் படித்த மக்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அவங்களே கேட்கிறாங்க எல்லாம் ஏன் இப்படி குரான் சொல்லணும் யாரா இருந்தாலும் இப்படி சொன்னது பிள்ள தானே முஸ்லிம்களுக்கே இந்த ஆயர்களுக்குரிய தெளிவு இல்ல அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்நிய மக்களுக்கு எங்க தெரிய வரும் மக்கள் கலிமா சொல்லும் வரை அவர்களோட போர் செய்வது எனக்கு ஏவப்பட்டிருக்கிறது என்பதாக புகாரில வருவது பேப்பர்ல ஆர்டிகல் ஒன்று வருவது இந்த புகாரி இந்த நாட்டுல பேன் பண்ணணும் என்பதாக இதுக்கு தெளிவு கொடுக்கிறதுக்கு பகரமாக எங்களோட முஸ்லிம்களும் சேர்ந்து உண்மைக்குமே புகாரி ஒன்று தேவையில்லை குரான் மட்டும் போதுமே இது தேவையில்லாத கிதாப்கள் சுத்தி தானே முஸ்லிம்களுக்கு பிரச்சனை என்று முஸ்லிம்கள் சொல்றாங்க படித்த மக்கள் தெரியாத்தனம் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே முஸ்லிம்களையும் ஈமான் உள்ளவர்களாக இருக்கிறீங்க என்பதாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களின் எனவே இப்படியா அந்த நிலைமைகள்ல இந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கக்கூடிய நேரத்துல நாங்க முதலாவதாக சில தெளிவுகள் உண்டாக்கி கொள்வதாகும் நிச்சயமாக சில விடயங்கள்ல கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் நான் இழந்து செல்லல்ல அது ஆடைகளுடைய விஷயமா இருந்தாலும் சரி விஷயங்களாக இருந்தாலும் சரி இந்த நேரத்தில் நான் இருக்கிற கருத்து மட்டும்தான் சரி மற்றெல்லாம் கருத்து பிள என்ற அமைப்புல நாங்கள் அணுகாம கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ரெண்டு கருத்தையும் சேர்த்து அந்த மக்களுக்கு சரியான அமைப்புல வழிகாட்டுகள் செய்ததே இது ஆக நான் ஏன் இதை மீட்டி மீட்டி செல்றேன் எங்களுக்கு மத்திய பிழைவுகள் உண்டாகிச்சே இந்த நேரத்தில் அல்லாஹுடைய உதவிகளை விற்றும் நாங்கள் தூரமாக நிச்சயமாக தூரமாகிறோம் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இது சோதனைக்குரிய காலம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்ல சும்மா யோசிச்சு பாருங்களுக்கு வந்த சோதனை இருக்கிறது லேசான சோதனை அல்ல அவர்கள் தொடர்பாக்கி ஒரு வதந்தி முழு மதீன மதியனையும் பரப்பப்பட்டிருக்கிறது சும்மா யோசிங்க அது நானோ நீங்களோ அல்ல முகமது அவர்களுடைய மனைவி நபி அவர்களுக்கு வீட்டுக்குள்ள ஒரு கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இம்லாத்தேவன் உண்டாகும் எல்லாம் முதலாவது ஆயத்த என்ன தெரியுமா இது உங்களுக்கு கெடுதியாக நீங்க நினைக்க வான இந்த நிகழ்வுக்கு பின்னால பெரிய ஹைரை நாங்க வச்சிருக்கிறோம் என்பதா அல்லாஹு பெரிய நிகழ்வு ஆனா அல்லாஹ் செல்றான் இல்ல இதுல நலவே நலவுதான் இருக்குது என்பதா அல்லாஹுரான்கள் எனவே எங்களுக்கு வெளிரங்கமாக பார்க்கக்கூடிய நேரத்தில் வீடுகள் ஒடப்படுவது உயிர்கள் இல்லாமாது பொருளாதார பிரச்சனை நடக்குது இஸ்லாத்துக்கு எதிராக பேசுறாங்க குரானுக்கு எதிராக பேசுறாங்க அல்லா கேசுறான் நிச்சயமாக கஷ்டம்தான் ஆனால் குரான்ல அல்லாஹ் அந்த நிலைமைகளை பார்த்து அல்லா செல்றான் இதுல சைரன் நாங்கள் வச்சிருக்கிறோம் ஆனால் எப்ப சைராக மாறும் வேண்டாம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களை நாங்க ஒற்றுமையாக இருக்கிறது நாங்க இந்த விஷயங்களுக்காக வேண்டி சரியான அமைப்புல முறையாக மஷூராட இதாகத்தோட நாங்கள் அவலை நடக்கிறோம் இதிலையும் முஸ்லிம்கள் என்று வரக்கூடிய நேரத்துல கணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே ஒரு அந்நிய புதிஸ்ட் மெஜாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இருக்கிறோம் இந்த நேரத்தில் சில நேரங்களில் உதய்பியாவை போல சில உடன்படிக்கைகள் செய்ய வேண்டிய நிலைப்பாடுகள் வந்தாலும் வரலாம் கணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களான முஸ்லிம் கம்யூனிட்டி என்று அமைப்புல சகாபாக்களுக்கு கஷ்டமாக இருந்து உதய்பியாவுடைய உடன்படிக்க ஏன் வந்ததே எதுக்கு ரொம்ரா செய்ததுக்காக வேண்டி அதுலயும் என்ன சமாதான பேச்சுவார்த்தைக்காக வேண்டியமான போனாங்க போன நேரத்துல என்ன நடந்துச்சு அவங்கள பொல செஞ்சதாக ஒரு செய்தி வந்துச்சு நபி அவங்க எல்லாத்துக்கிட்டும் பயல் தடுக்கிறாங்க நாங்க மௌத்தாக காட்டியும் யுத்தம் செய்வோம் என்பதாக எல்லா சாபாக்களும் தயாராகிட்டாங்க அதுக்கப்புறம் செய்தி வருவது இல்ல அவர் மௌத்தாக்க அவர் கொலை செய்யப்படல அவர் உயிரோட தான் இருக்கிறார் அதுக்கப்புறம் என்னக்கு போறதுக்காக வேண்டி பாக்குறாங்க அதுக்கும் இடம் கொடுக்கல அந்த உடன்படிக்கையை பார்த்தா நூத்துக்கு நூறு எங்களுக்கு எதிர் மாதிரி தான் இருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே சகாபாக்கள் எவ்வளவு குழப்பமான நிலைமைக்கு ஆகினாங்க என்றா அவங்களுக்கு இதுக்கு வழிபடுறதே கஷ்டமாக தான் இருக்கு இப்ப ஜோஷாக்கிட்டாங்க மௌத்து வர காட்டி நாங்கள் யுத்தம் செய்வோம் பெய்த சரி உம்ராவை செய்வோம் என்று ஆனா இப்ப அடுத்த கட்டம் இந்த வருஷம் உம்ரவுக்கு போகையெல்லாம் திருப்பி பேய்த்திருங்க என்பதாக சொல்லப்படும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே பிரதமர் ரத்திகள் தான் வாங்குவாங்க வந்து கேட்கிறாங்க யாரா நீங்க எங்களுக்கு உம் தானே வர சொன்னீங்க ஓ அப்ப என்னத்துக்கு திருப்பி போகணும் நபி அவங்க பதில் கொடுத்தாங்க நான் இந்த வருஷம் என்று சொல்லலே அதுக்குப் பொறம் யோசிச்சே குறைக்கு போவோம் என்று சொன்னது இன்னும் போவோம் யாருளா நாங்க ஹக்குல தான் இருக்கிறோம் ஓ உமர் அவங்க பாத்தீங்கன்னா தான் இருக்கிறாங்க ஓ உமர் அப்ப என்னத்துக்கு பயப்படணும் நபி அவங்க மௌனமாகறாங்க கடைசியாக வந்து கேட்கிறாங்க நீங்க உண்மையாகவே ரசூலா இருக்கிறாங்களா என்பதாக இருக்காங்க கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை ஏற்றுக்கொள்வது கஷ்டம்தான் ஆனா நபி செல் அல்லாஹலி செல்லமா அவங்க ஒப்பந்தம் செஞ்சிட்டாங்க திரும்பி வார நேரத்துல அல்ல ஆயத்திற்கிறான் நாங்க பகிரங்கமான வெற்றியை தந்துட்டோம் என்பதாக அல்லாஹ் தாபாக்களே கேட்டுக்கொள்றாங்க வெற்றியா என்ன வெற்றி கிடைச்சிருக்குது எங்களுக்கு என்ன விளங்குன்னு தோல்வி அடைஞ்சு திரும்பி போற மாதிரி ஒரு உம்ராவும் இல்ல திரும்பி போறோம் அல்ல வெற்றி என்று சொல்றானே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் அந்த வெற்றி எப்ப கிடைச்சிட்டு ஒரு ரெண்டு மூணு வருடங்களுக்கு பின்னால நீங்க இப்ப முயற்சி செஞ்சது பெய்த்து உம்ரா செஞ்சுட்டு வாரத்துக்கு ஆனா மக்கள் அவங்களோட ஆட்சிக்கு கீழே தான் ஆனா நாங்க உங்களுக்கு எப்படியா இந்த வெற்றிய தந்தோம் என்றா ரெண்டு மூணு வருஷத்துக்கு பின்னால அந்த சஹாபா உள்ள இடத்துடைய வெற்றியை தந்துட்டோம் அது அதுக்கப்புறம் உங்களோட கைகி கீழதான் வந்துச்சு உங்களுக்கு உமா மட்டுமல்ல இதுக்கப்புறம் ஊடு மாதிரி தான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே நாங்க என்ன சோசிக்கிறோம் என்றா இந்த நேரத்துல சஹாபாக்களுக்கும் கஷ்டமாக தான் நிறைஞ்சு நிலைமைகள் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்கள் ஆக முக்கியம் என்ன முஸ்லிம்கள் என்று வரக்கூடிய நேரத்துல நாங்க இத்தாகச் செய்வது கஷ்டம் முக்கியமான ஒரு விஷயம் அது கஷ்டமாக இருந்தாலும் எப்ப இத்தி சில நிலைமைகளை நாங்க தாண்டி போவோமோ அல்லாஹாக்கு அல்லாஹா உண்டாக்குவான் அதே மாதிரி ரமதானுடைய மாதம் கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை ஒரு முக்கியமான இபாதத்துக்குரிய தாவத்துக்குரிய ஒரு மாதமாக அல்ல வைச்சிருக்கிறான் பதிலுடைய யுத்தம் நடந்த மாதம் எனவே எங்களுடைய பாதத்துடைய விடயங்கள்லையும் ரொம்ப கவனம் செலுத்துகிறது அதே மாதிரி சதகாக்களுடைய விஷயத்திலையும் ரொம்ப கவனம் செலுத்து ரெண்டு வாரங்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை பாதிக்கப்பட்டவர்களுக்காக வேண்டி உங்களுடைய சதக்காக்களை தாங்கு என்பதாக சொல்லப்பட்டுச்சு மாஷா அல்லாஹ் கேள்விப்பட்டோம் ரொம்ப அழகான அமைப்புல மகல்ல வாசிகள் முன்வந்து அதுக்குரிய சதக்காக்களை செஞ்சார் எனவே இந்த வாரம் அடுத்த வாரம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை பாதிக்கப்பட்டவர்களை பாக்குறத போல எங்களுடைய மஹல்லாவுடைய நிலைமைகளையும் எங்களுக்கு மறந்துட முடியாது அந்த அமைப்புல இந்த வாரம் அடுத்த வாரத்துடைய இந்த கலெக்ஷன் இருக்கிறது அது மஸ்ஜிதுடைய விடயங்களுக்காக வேண்டி மஸிது உடைய விவகாரங்களுக்காக வேண்டி அது ஒன்று சேர்க்கப்படும் அதுக்காக வேண்டியும் நீங்க ஆரம்பத்தில் எவ்வளவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இல்லாதி இல்லாட்டி அதைவிட கூடியாக நீங்க செய்கிறதுக்காக வேண்டி முயற்சி செய்யுங்க கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை பாதிக்கப்பட்டவர்களும் இருக்கிறாங்க தான் எங்கட மகல்லாக்கள்லையும் எப்படி பொருளாதார ரீதியில பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பாங்க தக்காத் எடுக்கிறதுக்கு தகுதியான அமைப்புல இருப்பாங்க எனவே எங்களுக்கு ஜக்காத்த போய்த்து தூக்கி கொண்டு போய் அங்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்க முடியாது என்று வரக்கூடிய நேரத்தில் இந்த மகல்ல எடுக்கிறதுக்கு தகதியான அவர்கள் அவர்களுடைய அவங்களோட மகள்லா எந்த அமைப்புல அழகான அமைப்பில செய்யறாங்களோ அதுக்கும் ஒத்துழைப்பாக இருக்குமாறு மிக தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம் கணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே எனவே கடைசி பத்து நாட்களை நாங்கள் நோக்கி கொண்டிருக்கிறோம் அந்த கடைசி பத்து நாட்கள்ல நாட்டுக்காக வேண்டி ஒாகிதாக